ீிாமூர் சுந்திரம்ைபாயம் சூத்த முனீந்திரம் ஸ்ரீங்கரம் பதீந்திரம் மேஷி கிமா வித்தியை தவிர ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணாந்திரம் ஸ்ய பிரியண்டூன் சந்தம மேவ மாத பித்தமேவ் சாா த்தமேவிரவிணம் மேவெவோயோ வம்ச ஷிபியோ மஹோ நமோ குருப்பலவரோவ்வாஹமஸ் ஓம் சன்கூ சீரியாவை தேஜஸ்வினாவை ஓம்ஷா கட்டோபி முதல் அயம் மூணாவது வல்லி பன்னெண்டாவது மந்திர எஷு பூத்தூமிரா திருஷ்ண சூக்மையூமனசி தே ஜான ஆ ஆத்மனி மகத்தினி யச்சேத் தத்யச்சே சாந்த ஆத்மனி உபனிஷத் ஹுதயத்தில் இருக்கிற சைத்தன்யம் ரெண்டுன்னு சொல்லி ஆரம்பித்தது ஹயத்தில் ரெண்டு சைத்தன்யம் இருக்குது இந்த போர்ஷன் இந்த பகுதி அவனுடைய கேள்வி ஆத்மா இருக்கா இல்லையாங்கிறதானே கேள்வி இறந்ததுக்கு பிறகு ஆத்மா இருக்குன்னு சில பேர் சொல்லுகிறார்கள் இல்லைன்னு சொல்லுகிறார்கள் இந்த நான் என்கிற சொல்லுக்கு பொருள் இந்த உடம்பு போனதற்கு பிறகும் இருக்கிறதா இல்லையா நான் நான் என்று இந்த உடம்பிலே இருந்து கொண்டு எந்த ஒரு விவகாரம் செய்து கொண்டிருக்கிறோமோ இந்த நான் என்பது இந்த நான் சொன்னால் ஆத்மா இது தான் சொல்லணும் நான் தான் ஆத்மானு சொல்லணும் ஆத்மான அகம்னு அர்த்தம் இந்த உடம்பு முழுக்க வியாபிச்சிருக்கிறது யாரு நான் தான் வியாபிச்சிருக்கேன் அப்போ அந்த நான் இந்த உடம்பு இந்த கையெல்லாம் என்னது இந்த விரல்லாம் என்னது இந்த ரேகையெல்லாம் என்னது இதெல்லாம் நான் தான் அப்படின்னு சொல்லிகிட்டு ஆக இந்த நான்னு சொல்லக்கூடிய இந்த சொல்லுக்கு பொருள் பிறக்கிறதுக்கு இந்த உடம்பு வரத்துக்கு முன்னாலே இருந்திருக்கா இல்லையா இந்த உடம்பு போனதுக்கப்புறம் இருக்குமா அதுக்கு நல்ல சுலபமான பதில் தூங்குகிற போது நான் என்ன என்னவாக இருந்தது அதான் கேள்வி இந்த தூங்கின்னு போது நான் என்னவா இருக்கு தூங்குறபோது நான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு போயிட்டேன் அப்புறம் முழிச்சின்ன உடனே நான் வந்து ஒர்க்கிங்க்கு வந்து கொடுத்தேன் வேலை பண்ணுறதுக்கு ஆக உறங்கும்போது நான் இருந்தேனா இல்லையா இதுவே செத்தத்துக்கு பிறகு கேட்க வேண்டாம் உறங்கும் போது நான் இருக்கிறேனா இல்லையா இல்லாத நான் எப்படி விழித்துக் கொண்ட பிறகு வர முடியும் அவ இதுவே ஒரு பெரிய பிரமாணம் அதாவது உறங்கும் பொழுதும் நான் இருக்கிறேன் என்பது விழித்துக் கொண்ட பிறகு எனக்கு உடம்போடு தொடர்பு இருக்கிறது உறங்கிக் கொண்டிருக்கும் போது எனக்கு உடம்போடு தொடர்பு இல்லை உடம்போட சம்பந்தம் இருந்தாலும் மனசோட சம்பந்தம் இருந்தாலும் உடம்பு மனசோட சம்பந்தம் இல்லாமல் இருந்தாலும் நான் இருக்கேங்கிறதுக்கு என்ன ஆதாரம் வேணும் ஆக இதில் இன்னும் நுணுக்கமாக விசாரம் பண்ணிட்டாங்க நிறைய அத்தனையும் நம்ம பார்க்க முடியாது இப்போது இருந்தாலும் உபநிஷத்து ஒரு உபதே ஸ்டைலில் உபதேசம் பண்ணுறது சைத்தன்யம் ரெண்டு இருக்குது வாழ்க்கையில் நம்ம ரெண்டு பண்ணணும் புண்ணியங்களை நிறைய பண்ணி மனசை சுத்தம் பண்ணிண்டு இந்த ஆத்ம தத்துவத்தை பிரம்மமாக புரிஞ்சுக்கணும் ரெண்டும் நம்மளால் பண்ண முடியும் ரெண்டாவது மந்திரம் அதுதான் சொல்லியிருக்கு நாச்சிகேதகம் சகேமஹி அபயம் தித்தீர்ஷதாம் பாரம் எஸ் சேத்துரிஜானா நாம் அக்ஷரம் பிரம்ம எத் பரம் அபயம் தித்தீர்ஷதாம் பாரம் நாச்சிகே தகும் ஷக்கேமஹி ரெண்டாவது மந்திரம் பிரம்மஜானத்தையும் நாம் பெற முடியும் ஆக தர்மத்தையும் அனுஷ்டிக்க முடியும் பிரம்மஜானத்தையும் பெற முடியும் தர்மானுஷ்டானமும் துக்க நிவத்தி சாதனம் பிரம்மஜானமும் துக்க நிவத்தி சாதனம் தர்மானுஷ்டானம் ஆபேட்சிக துக்க நிவத்தி சாதனம் பிரம்மஜானம் ஆத்தியந்த துக்க நிவத்தி சாதனம் அப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்புறம் இரத கல்பனை சொல்லியாச்சு இந்த சரீரம் மனசு புத்தி இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்கள் இதெல்லாம் ரத கல்பனை பண்ணியாச்சு அதில் ரொம்ப முக்கியமாக சொன்னார் இந்திரிய நிகிரகம் பண்ணணும் மனசை ஒருமுகப்படுத்தணும் மனசை சுத்தமாக வச்சுக்கணும் புத்திக்கு எப்பவும் சாஸ்திர விவேக ஞானம் இருக்கணும் அப்படி இருந்தால் இந்திரியங்கள்லாம் வசப்பட்டு நாம் வந்து மறுபிறப்பு எடுக்காத சம்சாரம் இல்லாத விஷ்ணுவின் பரமபாதமாகிய நமது யதார்த்த ஸ்வரூபத்தை அடைவோம் அடைவோம்னா ஞாபகம் வச்சுக்கணும் அடைவோம்னு சொன்னால் இன்வெர்டட் காமர்ஸ் அடைவோம்னா நாம் என்ன சொல்கிறது அடைவோம்னா நம்மை உணர்வோம் ஆப்னோத்தி அப்படின்னா ஜானாத்தி புரிஞ்சுக்கிறான்னு அர்த்தம் ஆஹா அதுக்கு ஒரு வழி சொன்னார் அந்த விஷ்ணு பரமபதம் நம்முடைய ஸ்வரூபங்கிறதுனால அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்திரியங்களை காட்டிலும் மனசு மனசை காட்டிலும் புத்தி இந்திரியங்கள்னா இந்திரிய விஷயங்கள் வச்சுங்க இந்த இடத்துல அதை பார்த்துக்குறோம் மனசு புத்தி அப்புறம் சமஷ்டி மனசு அப்புறம் மாயாசக்தி அப்புறம் பிரம்மன் சைத்தன்யம் சுத்த சைத்தன்யம் சா காஷ்டா சா பராகதி அப்போ நம்ம மனசில் அந் துக்கம் நீங்கணும்னா நமக்கு என்ன விற்பி பலமாக இருக்கணும் நமக்கு எல்லாம் ப்ராப்ளமே நம்ம அமைதியாக இருக்கணும் சாந்தமாக இருக்கணும் திருப்தியாக இருக்கணும் வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்து கிளு இழுப்பையை பார்த்து ஒரு நிறைவு குழந்தையாக இருந்தபோது தொட்டில்லை கிளு கிளப்பை தொங்கின்னு இல்லையா அம்மா மூஞ்சியை பார்த்து ஒரு சந்தோஷம் கிளு பார்த்து ஒரு சாந்தி அப்புறம் எழுந்தோம் அப்புறம் குப்புரைப்படுத்தோம் நம்ம அதுக்கு என்னெல்லமோ அவங்க பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து எழுந்து எழுந்துக்கிறோம் நடக்கிறோம் இங்கேருந்து அங்கே போய் இந்த செவத்தை போய் மெதுவாக தட்டி தட்டி தட்டி போய் தொட்டுவிட்டால் ஒரு ஆனந்தம் இல்லையா குழந்தையாக இருக்கிறப்போ அப்படி தானே அப்படி எழுந்திரிச்சு கஷ்டப்பட்டு அப்படியே எழுந்திரிச்சு மெதுவாக ரெண்டு தினம் எழுந்து விழுந்து அதுக்கப்புறம் பழையப்படி எப்படியும் மெதுவாக தடிக்கி தடிக்கிது அப்படியே போய் போய் அந்த செவத்தை போய் தொட்ட உடனே நம்மளே விளையாட்டு இந்த செவத்தை தொடு இந்த செவத்தை தொடு அப்படி சொல்லின்னா குழந்தைய விளையாட்டு காட்டிகிட்டே இருப்போம் அந்த குழந்தைய அப்படி செய்கிறதுனால நமக்கும் சந்தோஷம் அந்த குழந்தைக்கும் அதை அச்சீவ் பண்ண உடனே செவத்தை தொட்ட உடனே மந்திரி பதவி கிடச்சாச்சு வச்சு கூட தட்டு தட்டு மாதிரி போய் அங்கே போய் தொட்டுறது உடனே ஒரு ஆனந்தம் யோசிச்சு பாருங்களை எல்லாம் யோசிக்கணும் எல்லாம் மறந்துவிட்டோம் நம்ம நம்மளாம் அப்படி இருந்தால் வந்திருக்கோம் அப்போ இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு ஒரு சமயமும் எதையாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் நிறைவு அடையணும் பழைய ஆசைப்படணும் அப்புறம் அது அமைதிப்படணும் இப்படியே வாழ்நாள் முழுக்க நடந்துட்டுருக்கு அப்படி இருந்தால் தான் வாழ்க்கை சுவாரஸ்யம் அதுவும் உண்மை தான் எப்போ பார்த்தோன்னா அப்படியே போகிறோம் அப்படின்னா தே தேங்கி போயிடும் தேங்கி போனாலும் ப்ராப்ளம் ரொம்ப ஓவராக போனாலும் ப்ராப்ளம் தேங்கவும் விடாது ரொம்ப அதிகமாக பண்ணி சிரமமும் படக்கூடாது ஆசையை ரொம்ப அதிகமாக வளர்த்துட்டு அதுலேயும் கஷ்டம் இருக்குது ஆசையே இல்லாம இருந்தாலும் இல்லாட்டி சமாதிலையா தியானத்துலேயே உட்காந்துட்டுருக்கணும் அதுவும் முடியாது அப்போ வாழ்க்கையில் எதுக்கு சொல்கிறோன்னா மனுஷனுக்கு அதுதானே ஓணம் அப்போ வந்து என்ன ஸ்வஸ்தா என்ன ஆத்மன்னேவ ஆத்மனா துஷ்டன்னார் பகவான் எஸ் ஆத்மரதிரேவ சார் ஆத்ம திருப்தச்ச மாணவ ஆத்மன்னேவந்துஷ்டா தச காரியம் ந வித்தியே நானே ஆனந்தஸ்வரு அதை பற்றி தான் சொல்கிற போது முந்தா நேற்றுக்கு சொன்னது நேற்றுக்கு விட்டுட்டேன்னு சொன்னாங்க பிராப்தசியப் பிராப்தி அப்ராப்தசிய பிராப்திஹி பிராப்தசிய பிராப்தி அனிவருத்தசிய நிவர்த்தி நிவர்த்தசிய நிவத்தி அது சொன்னேன் அப்படியே விட்டுட்டேன் வேறு ஒன்றும் இல்லை அப்ராப்தசிய பிராப்திகின்னா என்ன அர்த்தம் இங்கே மதுரை வந்து இப்போ இங்கே இல்லை மதுரை அங்கே இருக்குது தேனி இங்கே இருக்குது மீனாட்சிமன் கோயிலுக்கு போகணும் ராமேஸ்வரத்துக்கு போகணும்னா அது இங்கே இல்லை அதுக்கு அங்கே போகணும்னா நம்ம என்ன பண்ணோம் ட்ரை பண்ணணும் இங்கேருந்து பிரயத்தனம் கர்மா பண்ணணும் அதே மாதிரி நல்ல குணங்கள்லாம் நமக்கு வரணும்னா என்ன பண்ணணும் கர்மா பண்ணணும் ஆனால் ஆத்மாவை அடையிறதுக்கு என்ன பண்ணணும் என்னை நான் அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்னை நான் அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்னை நான் நான் அடைந்த பொருளா அடையப்பட வேண்டிய பொருளா நான் அடைந்த பொருளா அடையப்பட வேண்டிய பொருளா நான்கிறது பிராப்தம் இப்போ சொல்லலாம் தேனிக்கு நான் போகணும்னு இங்கே இருந்துகிட்டே சொல்கிறேன்னு வச்சுங்களேன் சுவாமிஜி நீங்கள் தேனியில் தான் இருக்கீங்கன்னா அப்போ தேனியில் இருந்துகிட்டே நான் தேனிக்கு போகணும்னு சொன்னால் அது எப்படி இருக்கும் அது பிராப்தசப் பிராப்தி நீங்கள் சுவாமி தேனியில் தான் இருக்குங்க நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மெட்ராஸ் இருக்கிற மாதிரி ஞாபகத்தில் இருக்கீங்களா இல்லை வேறு எதாவது ஊரில் இருக்கிற மாதிரி காசியில் இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா காஞ்சிபுரத்தில் இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க தேனியில் தான் இருக்குங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா என்ன பண்ணுறாங்க என்ன என்ன நான் மறந்ததை எனக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க நான் எங்கே இருக்கேங்கிறது எனக்கு தெரியலை எனக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க ஆக பிராப்தசிய பிராப்தி அதுக்கு ஞானந்தான் வேணும் அடைந்ததை அடைவதற்கு அடைந்ததை அடைய முடியாது அடைந்திருக்கிறேன் என்பதை தெரிந்து கொள்வது தான் அடைந்திருப்பதை அடைவது என்று பொருள் ஒரு வார்த்தை தான் அது ஒரு சொல்லுதானே தவிர ஏன்னா இப்போ ருத்ராட்சாயினை கிடச்சி கொடுத்து அப்படின்னா ருத்ராட்சாய் ஏற்கனவே உங்கள் கழுத்து தான் இருக்குது இருக்குதுன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சுது அவ்வளோதான் அது மாதிரி பிராப்தசிய பிராப்திகின்னு சொன்னால் அடைந்ததையே அடைவது அது அறிவால் அறிவால் தான் அடைந்ததையே அடைய முடியும் அடைந்ததையே அடைவது அறிவால் மட்டுமே அடைவதுன்னு ஒரு பேர் சொல்லுக்கு பொருளே கிடையாது அடைந்ததையே அடைவது என்பது அறிவால் மட்டுமே கல்கண்டு வந்து கல்கண்டு வந்து த இனிப்பை அடைஞ்சிது அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆச்சுன்னா கல்கண்டுக்கு புரிஞ்சுது நான் இனிப்புன்னு புரிஞ்சுது அது மாதிரி ஆத்மா ஆனந்தத்தை அடைந்ததுன்னா என்ன அர்த்தம் ஆத்மா தன்னை ஆனந்தம் என்று புரிந்து கொண்டது அவ்வளோதான் அப்பிராப்தசிய பிராப்தி அப்பிராப்தசிய அடையாததை அடைவது அடைந்ததை அடைவது பிராப்தசிய பிராப்திகினா அடைந்ததை அடைவது அப்பிராப்தசிய பிராப்திகினா அடையாததை அடைவது அடையாததை அடைவதற்கு செயல் தேவை அடைந்ததை அடைவதற்கு அறிவு தேவை இதுதான் சங்கராச்சாரிய பிரிக்கிறது கர்மகாண்டத்துக்கும் ஞானகாண்டத்துக்கும் வித்தியாசம் தான் கர்மகாண்டம் முழுவதும் அடைய வேண்டியது சொர்க்கம் அடைய வேண்டியது நரகத்தை பற்றி நான் சொல்லலை சொர்க்கம் அடைய வேண்டியது எல்லோரும் சொர்க்கத்தை தான் அடைய விரும்புவோம் நரகத்தை அடைய யாரும் விரும்ப மாட்டான் சொர்க்கம் அடையப்பட வேண்டியது அதே மாதிரி சொர்க்கம் அடைய வேண்டியது என்ன பொறுமை அடைய வேண்டியது பொறுமை அடைய வேண்டியது ஆனால் அமைதி சாந்தம் அமைதி இதெல்லாம் அடைய வேண்டியதில்லை இருக்குது தெரிஞ்சிக்க வேண்டியது ஏதோ மனசில் அமைதி அடையப்படுமானால் அமைதி போய்விடும் அடையப்படும் அமைதி போய்விடும் எது சாத்தியம் தது அனித்தியம் எது அடையப்படுகிறதோ அது அனித்தியம் சாத்தியத்வாத் அடையப்படுவதால் ஏன்னா முதல்ல இல்லை அப்புறம் அடையிறோம் ஒன்று புதுசாக வந்ததுன்னு சொன்னாலே அது நித்தியம் கிடையாது வந்ததுன்னாலே அது நித்தியம் கிடையாது அஹ பிராப்தசிய பிராப்திஹி அப்ராப்தசிய பிராப்திகினா புரிஞ்சு அடையாப் சம்ஸ்கிருத பதம் தான் அது அடையாததை அடைவதற்கு செயல் அடைந்ததை அடைவதற்கு அறிவு அதுவே நான் புரிஞ்சிக்க வேண்டிய அதே மாதிரி அனிவருத்திய நிவிற்த்தி நிவிற்த்திய நிவிற்த்தினா என்ன அர்த்தம் நீங்காததை நீக்குவது அனிவருத்தசிய நிவத்தி நீங்காததை நீக்க வேண்டும் நோய் இருக்குது நோயை நீக்கிறதுக்கு நான் ஏதோ மருந்து சாப்பிடணும் ஆக நோயை நீ அநிவருத்த நிவர்த்தி ஆகலை நிவர்த்தி ஆகாததை நிவர்த்தி பண்ணுறதுக்கு கர்மா பண்ணணும் நிவிறியானதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது ஏற்கனவே இல்லை இல்லாததே இல் இல்லாததை நீக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுண்ணா இல்லைன்னு புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் சம்சாரம் இருக்கா சத்தியமா சம்சாரம் வாழ்க்கைங்கிறது உண்மையா அப்படின்னா இல்லைங்கிறது சாஸ்திரம் சொல்கிறது நமக்கு கஷ்டமாக இருக்கலாம் அதனால தான் தாய்மான் அவர் பாடினார் ஆக்கை எனும் இடுகிகரையை மெய்யன்ற பாவி நான் அத்வைத வாஞ்சயாதல் அரிய கொம்பில் தேனை முடவன் இச்சித்தபடி ஆகும் அப்படின்னார் அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கார் அதனால் சொல்கிறார் அதாவது இந்த சரீரத்தை போய் நான் சத்தியம்னு நினைச்சிட்டு நான் அத்யதத்தை தெரிஞ்சுக்கிறது எப்படி இருக்குன்னா நடக்க முடியாதவன் மேலே மரத்து மேலே இருக்கிற கொம்பில் ஒரு நுனி கொம்பில் தேன் கூட இருக்கு தேன் எடுத்துக்கணும்னு நினச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குங்கிறார் ஆக்கை எனும் இடிகரையை இடிகரைங்கிறார் இடிஞ்சு போகிற கரை இந்த உடம்பு ஆக்கை எனும் இடிகரையை மெய்யென்ற பாவி நான் இதை போய் சத்தியம் நினச்சி இதை போய் இப்படி காப்பாத்தின் இருக்கேன் ஆக்கை எனும் இடிகரையை மெய்யென்ற பாவி நான் அத்வைத வாஞ்சையாதல் அத்வைத ஜானத்துக்கு ஆசைப்படுறதுங்கிறது அரிய கொம்பில் தேனை முடி முடவன் இச்சித்தபடி ஆகும் அப்படி இருக்கு அப்படின்னா இதில் என்ன அர்த்தம்னா தேகாத்ம புத்தி போன கிருஷ்ணசுன்னர் கிளேஷோதிக்கதரஸ்தேஷாம் அவ்வக்தா சக்தசேதசாம் அவ்வக்தாஹிகர் துக்கம் தேகவதாக்கதே மைண்டை நிறைய ட்ரெயின் பண்ணணும் அதுக்கு சுலபம் இல்லைதான் வாஸ்தவம் ஆனால் அதுதான் கதி வேறு வழி கிடையாது அத்வைதானத்தை விட்டால் மோக்ஷத்துக்கு அந்நிய உபாயம் இல்லை ஆக அனிவருத்தசிய நிவிற்த்தி சொன்னால் நீங்காததை நீக்கணும் நீங்க இருக்கிறதே நீக்கிறது எப்படின்னா அது அறிவு புரிஞ்சுக்க வேண்டியது ஆல்ரெடி நான் சம்சாரி நினச்சிட்டு இருக்கிறது அஜானம் நான் முக்தனாக தான் இருக்கேன் ஆக சம்சாரம் ஏற்கனவே இல்லை இல்லாததை நீக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா இருக்கிறத நீக்கலாம் இல்லாததை எப்படி நீக்கிறது இல்லாத பாம்பை எப்படி அடிக்கிறது கைத்தில் இருக்கிற பாம்பை அடிக்கலாம் இல்லாத பாம்பை எப்படி நீக்கிறது கைத்தில் இல்லாத பாம்பை எப்படி நீக்கிறது ஆக இல்லாத சம்சாரத்தை எப்படி நீக்க முடியும் புரியுறதா கொஞ்சம் கடினம் இல்லாத சம்சாரத்தை இல்லைன்னு புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் விவகாரத்தில் நம்ம பார்க்குறோம் நமக்கு வந்து நடைமுறையில் என்ன சொல்கிறோம் இதை நடைமுறை வச்சுன்னு பேசுகிறோம் இருக்கிறத நீக்கலாம் இல்லாததை எப்படி நீக்க முடியும் இருக்கிறதுலேருந்து நம்ம விலக முடியாது என்ன நானே நீக்க முடியாது என்ன நானே எப்படி நெகேட் பண்ண முடியும் நான் எதை வேணாலும் நெகேட் பண்ணலாம் என்னையே நான் எப்படி நெகேட் பண்ண முடியும் முடியவே முடியாது ஆக நீங்காததை நீக்கலாம் நீங்கினதை நீக்க முடியாது அதுக்கு ஞான அனி நிவத்தசிய நிவத்தி நிவத்தசிய நிவத்தியும் பிராப்தசிய பிராப்தியும் ஒன்று தான் அனிவருத்தசிய நிவர்த்தியும் அப்பிராப்தசிய பிராப்தியும் ஒன்று தான் பாஷையை இது உடன்பாட்டு முறை அது எதிர்முறை அவ்வளோதான் ஆக நம்முடைய இந்த அகங்காரம் நான் என்பது ஒரு கற்பனை இல்லாததை இது வந்து இதுக்கு ஜீவனே இல்லை நாமதான் தான் உயிர் கொடுத்துன்ட்ருக்கோம் இந்த வாழ்க்கைக்கு இந்த வாழ்க்கைக்கு உயிர் கொடுக்கறது இது உண்மைன்னு உயிர் கொடுக்கறது யாருன்னா நம்ம தான் என்னுடைய துன்பம் உண்மை என்னுடைய இன்பம் உண்மை என்னுடைய பணம் உண்மை என்னுடைய உறவுகள் உண்மை எனது நனவு உண்மை எனது கனவு போயிட்டு போகிறது கனவு உண்மை எனது உறக்கம் உண்மை எனது இளமை உண்மை எனது முதுமை உண்மை எனது முழங்கால் உண்மை என் முழங்கால் வழி உண்மையோ உண்மை அது பலமாக இருக்குல்லையா அதை நீங்கள் வேடிக்கை பார்க்க கற்றுக்கணும் வைத்தியமும் பண்ணிக்கணும் வேடிக்கையும் பார்க்கணும் அதுதான் ஜியானம் கொஞ்சம் பழக்கம் வரும் அபியாசம் பிரம்மாபியாசம் திரும்ப திரும்ப இதையே கேட்டு இருந்தால் படிச்சுட்டே இருந்தால் மனசுக்குள்ளே ஆழமாக இது போயிடும் ஆகையில் நம்முடைய எண்ணங்கள் எதை பற்றினதாக இருக்கணும் நம்ம எதுக்காக படிக்கிறோங்கிறத மறந்துவிடக்கூடாது நம்ம வந்து ஆரம்பிக்கிறபோது மோட்சத்துக்காக படிக்கிறோம்னா மோக்ஷம்னா என்னன்னு கேட்டால் இந்த உலகத்தில் நாம் இருக்கணும் ஆனால் இந்த உலகத்தில் நாம் இருக்கோங்கிற எண்ணத்துக்கு மதிப்பே இருக்கக்கூடாது எப்படி அதுதான் மோக்ஷம் நாம் இருக்கேன் நீங்கள் இருக்கேங்கிறது நான் என இரண்டெனாமல் அப்படிம்பார் தாய்மானவர் நான் நீ என இரண்டு நாமல் நானும் கிடையாது நீங்க கிடையாது ஆ இருக்கிற மாதிரி இருக்குது இதுக்கு ரொம்ப ரியாலிட்டி கொடுக்காமல் இருக்கிறதுக்கு பேர் தான் மோட்சம் வச்சுக்கோ வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் நம்மை தாக்கக்கூடாது மனசில் தோன்றினாலும் மனசில் துக்கம் தோன்றும் இந்த துக்கம் உண்மையல்லங்கிற அறிவும் உடனே தோன்றணும் இன்பம் தோன்றும் மனதில் அப்போவே அறிவும் தோன்றணும் இந்த இன்பம் உண்மை இல்லை அப்படிங்கிற இன்னும் தோன்றணும் அதுதான் மோக்ஷம்னு உபச்சாரமாக வச்சுக்கணும் முக்தி என்பது நமது ஸ்வரூபம் அதுக்கு சாஸ்திரத்தில் ஒரு வியவஸ்திருக்காங்க முதல்ல துவைத்த ஜானம் துவைத்த பக்தி துவைத்த ஜானம் பக்தி அத்வைத்த ஜானம் முக்தி ஆர்டர் கரெக்டாக இருக்கா பாருங்க துவைத்த ஜனம் பக்தி அத்வைத ஜானம் முக்தி இது ஆர்டர் உயிரையும் உயிருக்கு உயிரான கடவுளையும் அறிய வேண்டும் உயிர் உயிருக்கு உயிரான கடவுளை வழிபட வேண்டும் பக்தி பண்ண வேண்டும் உயிருக்கு இறைவன் உயிருக்கு உணர்த்துவார் உயிர்களாகிய நீங்களும் உயிர்களுக்கு நானும் உணர்வின் கோணத்தில் ஒன்றே அப்படின்னு உயிர்களுக்கெல்லாம் உயிராக இருக்கின்ற இறைவன் உயிர்களுக்கு உணர்த்துகிறார் பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்குன்னு சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவாங்க பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் அப்படின்னு வேறு சொல்லுவாங்க அதுக்கு பக்குவப்படணும் நிறைய பூஜை ஜபம் தியானம் எல்லாம் பண்ணுறது எதுக்குன்னா இதுக்கு தான் இது புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த சம்ஸ்காரம் பண்ணி பண்ணி இந்த சம்ஸ்கிருதம் பண்ணி பண்ணி இந்த அந்தகரணத்தை சுத்தி பண்ணி வள்ளுவர் சொல்கிறார் தூய்மை என்பது அவாவின்மை தூய்மை என்பது அவாவின்மைங்கிறார் மன தூய்மை என்பது சுத்தம் காம விவர்ஜிதங்கிறது அப்படியே சொல்கிறார் திருவள்ளுவர் தூய்மை என்பது அவாவின்மை அப்போ புரிஞ்சு போயிடும் மனசுக்கு இந்த உண்மை புரிஞ்சு போயிடும் ஆ மோக்னா என்னன்னா வாழ்ந்துட்டே இருக்கணும் இந்த சொல்கிறாங்க இல்லையா படகு நீரில் இருக்கலாம் நீர் படகுக்குள் வரக்கூடாது நீர் படகுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு பேர் தான் அது படகு உதாரணம் அது மாதிரி உலகத்தில் நாம் இருக்கலாம் உலகம் நமக்குள்ளே ஆழமாக போகாமல் இருக்கணும் அதுக்கு பேர் தான் முக்தி உலகத்தில் எல்லாம் நம்ம விவகாரமெல்லாம் தர்மமாக பண்ணிகிட்டுருப்போம் விவகாரத்தில் என்றைக்கும் துவைத்தி தான் க்ளீன் துவைத்தி எப்பவும் பக்தியோடு இருப்போம் பூஜை பண்ணுவோம் ஜபம் பண்ணுவோம் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்போம் ஆனால் ஆழமான மனசில் என்னவாக இருப்போம்னா அத்வைதமாக இருப்போம் நான் ஒன்றுமே பண்ணலேம்போம் நல்லதெல்லாம் பண்ணிவிட்டோம் நான் ஒன்றுமே பண்ணலேன்னு சொல்லணும் அக்கனமெல்லாம் பண்ணிவிட்டு நான் ஒன்றுமே பண்ணலன்னு சொன்னால் அது அந்நியாயம் அது சாஸ்திரம் ஒத்துக்காது அதனால் ஜாக்கிரதையாக சொல்ல வேண்டியிருக்கு அதனால கிருஷ்ணர் அடிக்கடி சொன்னார் அத்வைத ஜானம் தர்மத்துக்கு விரோதம் இல்லாததுன்னு சொல்லிகிட்டே இருக்கார் ராஜவித்யா ராஜகுக்யம் பவித்திரம் இதம் உத்தமம் பிரத்யாவகமம் தர்ம பிரத்ய அவகமம் प्रत्यक्ष வாட சொ சொற்களை ரொம்ப சுலம் எட்டாவதுக்கு நேர் மாறுது பகவத்கீதை எட்டாவது அத்தியாயத்தில் எங்கேயோ கிரமமுக்தியை சொல்றது ஆனால் ஒன்பதாவது அத்தியாயம் வந்து எளிமையாக சொல்ல இங்கேயே மோட்டம் அடைஞ்சிட்டு போகலாமா என்னத்துக்கு இங்கேருந்து பிரம்மலோகத்துக்கு போகணும் இந்த பிரம்மலோகமே போருமே அப்படின்னு சொல்கிறது அதனால தான் இது பிரம்மலோகம்னு பேர் வச்சுருக்கு இந்த ஹாலுக்கு அந்த பிரம்மலோகத்துக்கு போவானே இந்த பிரம்மலோகத்திலே படிச்சுட்டு போயிடலாமே தான் வச்சிருக்கு பிரம்மத்தை பற்றி உபதேசிக்கிற இடம் அதனால் பிரம்மலோகம் அதனால் பிரம்மலோகம்னு இதுக்கு பேர் வச்சுருக்கு ஸ்தலம் இப்போ மோட்சம்னு சொன்ன இங்கேயே இப்போவே புரிஞ்சுக்கிற விஷயம் உலகம் வந்து என்ன பண்ணட்டும் என்ன வந்தாலும் சரி ஆக ஒன்பதாவது அத்தியாயத்தில் இப்படி சொல்லியிருக்காரு சொன்னேன் பிரத்ய அவகமம் நல்லா புரிஞ்சுக்கலாம் உள்ளங்கை நெல்லிக்கணி போல தெள்ளத்தெளிவாக புரிஞ்சுக்கலாம் சுசுகம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் அதுக்கு தான் சொல்ல வந்தேன் தர்மா தனபேதம் அறத்திற்கு முரண்படாதது நம்ம செய்யறதெல்லாம் சத்கர்மாக்களே செஞ்சுன்னு இருப்போம் ஆனால் சொல்லுவோம் இந்த சத்கர்மாவை யாரும் பண்ணல நானே கிடையாது அப்புறம் நான் என்னத்தை பண்றது கர்த்தா மித்யா கரணம் மித்யா கர்ம மித்யா கர்ம பலம் மித்யா செய்பவனும் உண்மையில்லை செய்பவன் உண்மையும் இல்லை பொய்யும் இல்லை அப்படி சொல்லணும் செய்பவன் உண்மையும் இல்லை பொய்யும் தகுந்தவனும் இல்லை அதே மாதிரி செயலுக்கான கருவிகளும் உண்மையும் இல்லை பொய்யும் இல்லை அதனால் மித்யாங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறோம் அசத்தியம்னு சொல்லலை ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் அசத்தியம் வேறு மித்யா வேறு செய்வதற்கான கருவிகளும் உண்மை இல்லை பொய்யும் இல்லை மதிக்க வேண்டியதும் இல்லை இதுக்கு ரொம்ப ரியாலிட்டி கொடுக்க வேண்டாம் நான் பேசின்னு இருக்கேன் பேசுபவனும் உண்மை இல்லை பேச்சும் உண்மை இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா வைத்தியமே பிடிச்சிடும் இல்லை பக்குவம் இருந்தால் புரிஞ்சு என்ன நான் பேசுகிறத வச்சன கர்த்தா பாஷண கர்த்தா பேசுகிறவன் பேச்சுங்கிறது பாயுங்கிறது ஒரு கருவி பேச்சுங்கிறது விஷயம் உங்களுக்கு அது புரியறதோ புரியலையோ பலன் ஆக இதெல்லாம் என்னென்னா நடந்துன்றிருக்கு ஆனால் இது உண்மையாக பொய்யான்னு கேட்டால் உண்மையும் இல்லை பொய்யும் இல்லை இதுக்கு ரொம்ப ரியாலிட்டி கொடுக்க வேண்டியதுமில்லை கொஞ்சம் கடினம் தான் இந்த வாழ்க்கையில் நம்ம தர்மத்தை முழுக்க கடைப்பிடிக்கணும் ஆனால் அதே சமயம் நான் தர்ம அதர்ம அதிதா அதை ஞாபகம் வச்சுக்கணும் அவன் தான் சொல்லியிருக்காங்க நச்சிகேஷன் முன்னாடியே சொல்லியிருக்கான் அந்நர்மா அந்நா தர்மாத் அந்நாஸ்மாத் கிருதா கிருத்தாத் அந்நூதாச்ச பவ்யாச்ச எத்தசி தத்வதர்ம அதர்மத்தை கடந்ததும் காரண காரியத்தை கடந்ததும் காலங்களை கடந்த காலம் வருங்காலம் இவற்றை கடந்ததும் நிகழ்காலம் இவற்றை கடந்ததும் எந்த உண்மையை நீ அறிந்திருக்கிறாயோ அந்த உண்மையை எனக்கு சொல்லுங்கிறான் இதை தத்துவத்தை எப்படி சொல்ல முடியும் நச்சிகேஷ் கேட்குறான் இந்த கேள்வியை ரெண்டு கேள்வி தான் நச்சிகேஷோடது இறந்த பிறகு ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள் ஒரு சிலர் இல்லை என்று சொல்லுகிறார்கள் இந்த இரண்டில் எது உண்மை என்பதை நீ சொல்லி நான் அறிய விரும்புகிறேன் இதுவே என்னுடைய மூன்றாவது வரம் அப்புறம் அவர் நேர என்னமா கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கார் எம தர்மராஜா பார்த்தா இன்டர்ஃபியர் பண்ணான் இந்த பார் தர்மா தர்மத்தை கடந்த காரண காரியத்தை கடந்த கடந்த காலம் வருங்காலம் நிகழ்காலம் சண்டஸ்டு கடந்த எந்த ஒரு தத்துவத்தை நீ அறிந்து கொண்டு அந்த தத்துவத்தை எனக்கு தெளிவாக சொல்லுனான் இவனே கேள்வியே தெளிவாக இருக்கேன் அப்போ என்ன தெரியுது உபனிஷத்து வந்து இது ஒரு நிமித்தமாக வச்சுட்டு நச்சுக்கேதை யமனையை நிமித்தமாக வச்சுட்டு வேதம் நமக்கு தத்துவஜானத்தை உபதேசிக்கிறது சங்கராச்சாரஸ்வரர் அர்ஜுனனை நிமித்தமாக வச்சுட்டு கிருஷ்ணர் லோகத்துக்காக பேசினார்னர் அர்ஜுனன் நிமித்தீ கிருத்திய ஆஹ பகவான் லோகோத்தாரணார்த்தம் பார்த்தோ வத்சகா சுதீஹி போக்தா அர்ஜுனன் கன்றுக்குட்டி அறிஞர்கள் அதை அனுபவிப்பவர்கள் ஆஹா சர்வோபனிஷதோ காவகா உபனிஷத்துக்களெல்லாம் பசுக்கள் பாலக்கரக்ரவன் கோபாலனந்தனன் கிருஷ்ணன் கன்றுக்குட்டி அர்ஜுனன் அறிஞர்கள் அதை பருகுகிறார்கள் அப்போ அர்ஜுனனை ஒரு நிமித்தமாக வச்சு சொன்ன மாதிரி நச்சிகேத ஒரு நிமித்தம் உபனிஷத்துக்கு யம தர்மராஜா நச்சிகேது தவிர நமக்கு கருத்து முக்கியம் நமக்கு நச்சிகேஷோட ஃபார்ம் முக்கியமாக யமதர்மராஜாவோட ஃபார்ம் முக்கியமா இல்லையே விஷயந்தானே முக்கியம் நம்ம புஸ்தகம் போட்டால் யம தர்மராஜா படத்தையும் போட்டு எருமக்கடா வாகனத்தையும் போட்டு அப்புறம் வந்து நஜிகேஷையும் படத்தெல்லாம் போட்டுருக்கணும் விஷயம் முக்கியம் ஆக நம்ம எதுக்காக படிக்கிறோங்கிறது மறந்துவிடவே முடியாது நம்ம ஜானத்தை நம்ம மோட்சம் அடைகிறதுக்காக நம்ம நிம்மதியாக இருக்கிறதுக்காக படிக்கிறோம் எப்போது நிம்மதியாக இருக்கணும் என்ன வித்து வந்தாலும் சரி இந்த சைக்ளோன் அப்படி சொல்கிறோம் இல்லையா புயலுக்கு நடுவில் அமைதி இருக்கிற மாதிரி சுற்றி ஆயிரக்கணக்கான விவகாரம் இருந்தாலும் அந்த எனது சென்டர் பாயிண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் சாந்தமாக இருக்கணும் விவகாரம் இருந்தாலும் சரி விவகாரம் இல்லாட்டாலும் சரி சாந்தத்தை விட்டு நம்ம விலக முடியாது அதை புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுன்ட்டா சாந்தி அகம் நித்திய சாந்த ஸ்வரூப்பஹா அப்படிங்கிற ஞானம் மனசில் ஒரு சாந்தியை உண்டு பண்ணுறது அந்த சாந்தி சத்தியமாக மித்தியானா அது மித்யாதான் பரவாயில்ல இருக்கிற ரிலேட்டிவ் ஸ்பீஸ்லையே ஹையஸ்ட் பீஸ் என்னென்னா ஐ ஆம் பீஸுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரியல் ரிலேட்டிவ் பீஸ் not அப்சல்யூட் பீஸ் அப்சல்யூட் பீஸ் இஸ் மை நேச்சர் உண்மையான சாந்திங்கிறது என்னுடைய ஸ்வபாவம் வரூபம் அந்த ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறதுனால அந்தக்கரணத்தில் ஒரு சாந்தி ஏற்படுறது அந்த சாந்தி வந்து இருக்கிற சாந்தியிலேயே நம்ம அடையக்கூடிய சாந்தியிலேயே ரிலேட்டிவ் ஆபேஷிக சாந்தி தான் அதுவும் ஹையஸ்டு சாந்தி அதுக்கு சமையல ஒரு சாந்திங்கிறது கிடையாது நானே நித்திய சாந்த ஸ்வரூபம்னு புரிஞ்சுக்கிறதுனால ஏற்படுற சாந்தி தான் சாந்தியிலேயே உயர்ந்த சாந்தி அதுக்கு மேலே உயர்ந்த சாந்தி அடையிற சாந்தி வேறு எதுவும் இல்லை ஞானத்தினால மனசில் ஏற்படுற சாந்தி ஞானம் என்னது சாந்தி அடைய வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஞானம் எப்படி இருக்கு வரும் சாந்தி அடைய வேண்டியது இல்லைங்கிற ஞானந்தான் சாந்தியை கொடுக்கறது ஏன்னால் நானே சாந்தி ஸ்வரூபமாக இருக்கிறதுனால நானே சாந்தி ஸ்வரூபமாக இருக்கிறதுனால எனக்கு சாந்தி தேவையில்லைங்கிற ஞானத்தினால ஏற்படுற சாந்தி அந்த சாந்தியும் சத்தியம் எப்படி இருக்கும் அவ்வளோதான் வாயை திறக்க முடியாது படிப்பற்று கேள்வியற்று பற்றற்று சிந்தை துடிப்பற்று போயிடும் சுகந்தான் இருக்கும் அது சொல்ல முடியாது அகம் அன்னம் அகம் அன்னம் அகம் அண்ணம் அஹம் அண்ணாதஹா அகம் அண்ணாதஹா அகம் அன்னாதஹா அஹக்கு ஸ்லோக கிருத் அஹக்கு ஸ்லோக கிருத் அஹக்கு ஸ்லோக கிருத் அகமன்னம் அன்னம் அதந்த மாத்மி எல்லாம் அவ்வளோதான் அதெல்லாம் வேறு விஷயம் இருந்தாலும் அஹோ அஹோ அஹோ அவ்வளோதான் ஆனந்தம் ஆனந்தம் எல்லாம் நானே என்ன என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது அய்வைத மித்யாத்வ நிச்சயா அத்வைத சத்தியத்துவ புத்தி இது தான் என்ன இருக்குதுன்னா என்ன ரிலீவ் பண்ணுறது இந்த இந்த சிறு என்னது இருமைகளில் கட்டுன் இருக்கிற எண்ணெய் விடுவிப்பது ஒருமையை பற்றிய அறிவு இருமைகள் கட்டு இருக்கின்ற எண்ணெய் இருமைகளிலிருந்து விடுவிப்பது ஒருமையை பற்றிய தெளிந்த அறிவு உண்மையான தெரியுமா ஒருமையாவது இருமையாவதுங்கிற அறிவு தான் ஒருமையும் இல்லை இருமையும் இல்லை ஒருமையும் இருமையும் பன்மையும் கற்பனை அதனால தான் சாஸ்திரம் வந்து ஒருமைன்னு சொல்லலை இருமையினும் சொல்லலை இருமை அற்றதுன்னு அத்வைத்தம்னா என்ன அர்த்தம் என்னத்வைத்தம் இரண்டு இரண்டாவதா ஒரு வஸ்து இல்லைன்னு அர்த்தம் இப்போ ஒன்றுன்னு சொல்லுவீங்களான்னு ஒன்றுன்னு சொல்லணும்னா ரெண்டு இருக்கணுமே ரெண்டு இருந்தால் தானே சொல்ல முடியும் ஒன்றுன்னு ஏன் சொல்ல முடியலன்னா ரெண்டு இல்லை ரெண்டாவதாக ஒன்று இல்லைங்கிற போது நான் ஒன்று சொல்ல மாட்டேன் ஆனால் புரியறதான்ண்ணா புரிஞ்சுதான் ஆகணும் வழி இல்லை பக்குவம் இருந்தால் புரிஞ்சாகணும் பக்குவம் இல்லைன்னா புரியட்டும் பக்குவம் இல்லாட்டாலும் கேட்டால் புண்ணியம் கொஞ்ச நாள் கழித்து புரியும் கிருஷ்ணர் ரொம்ப அழகாக இந்த சரீரத்திலே இருந்துன்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கிறார் உத்கிராமந்தம் ஸ்திதம் வாபி புஞ்சானம் வா குணாவித்தம் விமூடா நானு பஷியந்தி பசியந்தி ஞான சக்ஷுஷா இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கானா ஸ்ரோத்திரம் சக்ஷுஸ்பர்ஷனஞ்ச ரசனம் கிராணமேவச்ச அதிஷ்ட அஜமனச்சாயம் பதினஞ்சாவது அத்தியாயம் பகவத்கீதை விஷயானுபசேவத்தே இந்த சரீரத்துக்குள்ளே இந்த ஜீவன் இருந்துண்டு எல்லாம் அனுபவிக்கிறாங்கிறார் இந்திரியங்களை உபயோகப்படுத்தி இந்த உடம்பை விட்டு அவன் கிளம்புறான் உத்கிராமந்தம் ஸ்திதம் இருக்கான் புஞ்சானம் அனுபவிக்கிறான் குணான்வித்தம் குணங்களோடு கூடியதை அனுபவிக்கிறான் ஆனால் இது யார் புரிஞ்சுக்கலன்னா விமூடாக ந அனுபசியந்தி முட்டாள்கள் அறிவில்லாதவர்கள் சாஸ்திரத்தை படித்து குருவை சார்ந்திருந்து சாஸ்திரத்தை படித்து இதை அறிந்து கொள்கிறார்கள் இல்லை அப்படிங்கிற அறிவையே கண்களாக கொண்டிருப்பவர்கள் குருவை சார்ந்திருந்து சாஸ்திரத்தை சார்ந்திருந்து இதை புரிந்து கொள்கிறார்கள் அணுபஷ்யந்தி சாஸ்திர உபதேசம் அணு அப்படி விளக்கம் சொல்லியிருக்கார் ஆதிசங்கர் அஹ விமூடாக ந அணுபஷ்யந்தி பஷியந்தி அறிவையே கண்ணாக கொண்டிருப்பவர்கள் இதை காண்கிறார்கள் ஆக தேடிக் கண்டு கொண்டேன் திருமாலொடு நான்முகனும் தேடித் தேடனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு வெளியில் தேடி கண் பார்க்கல கோயில் கோயிலாக போய் பார்க்கல பக்தி நெறி நவகண்ட பூமி பரப்பை வளமாக வந்தும் பறவை இடை மூழ்கியும் எழுநா நின்றும் உதிர் சருகு இலை புசித்தும் நிறைய அந்த பாட்டிருக்கு மண்ணு தசநாடி முற்றும் சுத்தி செய்தும் இந்த சோமவட்டம் நிறைய அந்த பாட்டில் சொல்ல வேண்டிய அற்ப உடல் கற்பங்கள் தோறும் நிற்க வீறு சித்தி செய்தும் ஞானமலது கதிகூடுமோ ஞானமலது கதிகூடுமோ சித்தாந்த முக்தி முதலே சிரகிரி விளங்கவர் தட்சிணாமூர்த்தியே சின்மையானந்த குரு லிஸ்டே போடுறார் இத்தனை பண்ணினாலும் முடியுமா கேட்குறார் பக்தி நெறி நிலை பரப்பை வளமாக வந்தும் பறவை இடை நதிகளடை மூழ்கியும் சமுத்திர ஸ்நானம் பண்ணாலும் நதி ஸ்நானம் பண்ணாலும் இந்த தேசத்தை இந்த நவகண்ட பூமியே யாத்திரையாக வந்தாலும் விழாம இருபத்தி நாலு நீ பக்தி பண்ணினாலும் பக்தி நெறி நிலை நின்றும் நவகண்ட பூமி பரப்பை வளமாக வந்தும் பறவை இடை நதிகளடை மூழ்கியும் எழுநா மத்திய நெருப்பு சப்தஜிஹ்வா அது அப்படியே அழகாக தமிழில் சொல்கிறார் நின்றும் தச நாடி சுத்தி செய்தும் இதெல்லாம் இவ்வளவு தூரம் பண்ணியும் ஞானம் இல்லைன்னா மோட்சம் கிடையாதுன்னு அவரே சொல்கிறார் ஞானமல்லது கதி கூடுமோ இவ்வளவு சாதனைகளை பண்ணினாலும் இந்த தத்துவஜானம் இல்லைன்னா மோக்ம் கிடைக்குமா தட்சிணாமூர்த்தியை வச்சுட்டே பாடுறார் இப்போ எல்லாம் போகணும் அதனால தான் கிருஷ்ணர் அழகாக பேக் பண்ணார் ஒரு பேக்கேஜ் கிருஷ்ணர் ஒரு அழகாக பேக்கேஜ் பண்ணார் பதிமூணா அத்தியாயத்தை என்னது ஸ்பிரிச்சுவல் பேக்கேஜ் நம்ம வேணால் போட்டுள்ள தேர் என்னது அம்மா நித்வதம் ஃபித்வம் அது அதில் வராது என்ன இருக்குது சொல்லுங்கள் பாப்போம் எந்த எது கர்மயோகம் வரலையா உபாசனை வரலையா ஜானம் வரலையா எல்லாம் இருக்கு எல்லாமே இருக்கேன் அமானித் தல ஆரம்பிக்கிறார் அமானித்ம் அதம்பித்வம் அஹிம்சா கஷாந்தி ஆர்ஜவம் எல்லாம் குணங்கள் ஆச்சாரோபாசனம் சௌச்சம் ஸைரியம் ஆத்மவிக்கிரிஷு வைராக்கம் அனஹங்க ஜன்மமத்துஜராவியுதோஷாணுதர்சனம் அசக்அனபிஷ்புதாரிருஷு நித்தியசமச்சித்தா்டோபத்துஷு மயிச்ச அனன்யோகிர் அவியபாரிணி விவிக்த தேச சேவித்துவம் அதிஹி ஜனசம்சதி அத்தியாத் கடைசி தான் முக்கியம் அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம் தத்துவ ஞானார்த்த தரிசனம் எல்லா யோகத்தையும் சேர்த்துட்டார் எல்லாம் வேணும் ஆன்மீக வாழ்க்கைக்கு இந்த இருபது குணங்களும் ஆன்மீக வாழ்க்கைக்கு அவசியம் இந்த இருபது விஷயமும் வேணும் நமக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஞானமுங்கிறார் ஏதத்து ஞானமிதி புரோக்தம் அஜானம் எதத்தோன்யதா இந்த இருபதுக்கு நேர் எதிர்மாறானதெல்லாம் அஜானம் என்று பகவான் சொல்ற ஆகையினால் இதெல்லாம் இன்ட்ரடக்ஷன்லேயே போயிடுச்சு நிற்கி ஏஷ சர்வேஷு பூத்தேஷு குடோத்மா ந பிரசத்தை திருஷ்யத்தை ட்விரேயா புத்தியா சூக்மையா சூஷ்மதரிசிவித்திக்கு படித்ததுதான் இருந்தாலும் கொஞ்சம் சொல்லணும்னு எனக்கு தோன்றியது இந்த ஆத்மா அனைத்து பிரம்மாதி பிரம்மதேவன் முதல் புழ் வரைக்கும் பிரம்மா முதல் புல் பரியந்தம் எல்லா உயிர்களுக்குள்ளும் ஜீவர்களுக்குள்ளும் இருக்கிறது உணர்வாக உயிர்களில் உணர்வாக இருக்கிறது புடி புரிஞ்சுக்கணும் உயிர்களில் உடல்களில் சொல்லப்படாது பரவாயில்லை உடல் அனைத்து சரீரங்களிலும் பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்த சரீரங்களில் உள்ள அனைத்து ஜீவர்களிடத்திலும் உணர்வாக இருக்கிறது உணர்வாக இருக்கிறது ஆனால் இதெல்லாம் என்ன பண்ணிவிடுவோம் புரிஞ்ச உணர்வை புரிஞ்ச பிறகு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எதாக இருந்தாலும் சரி அதனுடைய ஆழத்துக்கு போய் பார் பார்த்தா என்னன்னு நான் ஒரு வஸ்துவாக தான் இருக்கும் எனக்கு எது மூலப்பொருளோ அதுதான் எல்லாேருக்கும் மூலப்பொருள் அப்போ நமக்கு என்னத்துக்கு மூல மூலை நம்ம எல்லோருக்கும் ஒன்றா இருக்கிற போது காரியத்திலேருந்து காரணம் ஒன்றா இருக்கிற போது காரியத்திலேயே இவ்வளவு சண்டை இவ்வளவு விருப்பெருப்பு நம்ம அத்தனை பேருக்கும் காரணம் ஒன்றா இருக்கிற போது நம்மலாம் ஒரே காரணத்தினுடைய காரிய வந்து நான் என்னது ஒரே காரிய ரூபந்தானே அதை தான் இங்கே சங்கராச்சார ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை போடுறார் ஸ்ரவணாதி கர்மா எல்லாம் பண்ணுறான் பார்க் இந்த உடம்புக்குள்ளே இருந்துன்னு ஒருத்தன் என்ன பண்ணுறான் நான் பார்க்குறான் கண் வழியாக பார்க்குறான் நிறத்தை பார்க்குறான் காது வழியாக ஒலியை கேட்குறான் உள்ளுக்குள்ளே ஒருத்தன் உட்காந்துருக்கான் மூக்கு வழியாக ஒரு மன மனத்த முகர்றான் ஒருத்தன்தானே எத்தனை பேர் மக உள்ளுக்குள்ளே வேலை பண்ணுறான் என்ன குரூப்பாக இருக்குது உள்ளுக்குள்ளே சில பேர் சொல்கிறான் சோல் குரூப் சோல்ங்கிறான் குரூப் சோல் இருக்குங்கிறான் இப்போ மரத்துக்குள்ளெலாம் குரூப் சோல் இருக்குங்கிறான் அதுக்குள்ளே ஆ சோல்னால் என்னது எஸ்ஓயுஎல் ஆனால் அதுக்குள்ளே வந்து குரூப் குரூப்பாக இருக்கும் மரத்துக்குள்ள எத்தனையோ ஆத்மா உள்ளே உட்காந்துருக்குங்கிறான் நம்ம சொல்கிறேன் புல்லாகி கூட பல் விருகமாகி பறவையாய் விருகம்னால் விரக்ஷம் ஆக ஒன்று தான் இருக்குது நமக்குள்ளேயே ஆயிரம் செல் கோடிக்கணக்கான செல் இருக்குது ஒரு ஒரு செல்லும் ஒரு ஒரு ஜீவன் நான் சொல்லுவோம் கடைசியில் அதுவும் இது வந்தால் வேறு வழி இல்லை அப்போ இத்தனையும் சேர்ந்து ஒன்றா வேறையா இப்போ உடம்புக்குள்ள நான் நான் சொல்லிக்கிறோம் இதுக்குள்ளே கோடிக்கணக்கான செல்ல்கள் இருக்கா இல்லையா எண்ணற்ற செல் இருக்குது இந்த செல் ஒன்று ஒன்றுக்கும் சுகதுக்கம் இருக்குமா சம்சாரம் இருக்குமா ஒரு கேள்வி சிந்தியுங்கள் தோழர்களே சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் அது ஒன்று ஒன்றுக்கும் ஃபீலிங் இருக்குமா கோடானு கோடி செல்ல்கள் இருக்குது இந்த செல்லுக்கெல்லாம் வந்து என்ன ஃபீலிங் இருக்கும் இப்போ என்ன இது இது அத்தனையும் சேர்ந்து நான் ஒருத்தனே இல்லை ஒன்று ஒன்றும் தனித்தனியாக எங்கிட்ட ஆயிரக்கணக்க கோடானு கோடி உள்ளே உட்காந்துருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது என்ன விட்டு பிரிக்கவும் முடியாது அது அது அது மாறிண்டு வேறு இருக்கு செல்லுகள்லாம் புதுப்பிக்கப்படுகின்றனங்கிறானே திரும்ப திரும்ப அது புதுப்பிக்கப்படுறது கடைசியில் பார்த்தா என்னென்னா இதுதான் அஹோ மாயா அதுதான் சொல்லப்படுறார் பாருங்க ஸ்ரவணாதிகரமாக அவித்யா மாயாச்சன்னகா இது பெரிய விசாரத்துக்குரிய விஷயம் ஆகிடுது சங்கராச்சாரோடய இந்த வேர்டு அவித்யா மாயா சன்னஹா அவித்யாவும் சொல்லிவிட்டார் மாயையும் சொல்லிவிட்டார் அப்போ மாயை வேற அவித்யா வேறையா ஒன்னான்னு பெரிய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான் எல்லோரும் ஆனால் அவித்யாங்கிறதுக்கு இங்கே வந்து அக்ஞானம் மாயாங்கிறதுக்கு நாமரூபம்னு அர்த்தம் சொல்கிறாங்க நேம் அண்ட் ஃபார்ம் ஆகா அவித்யா மாயா சன்னஹா நம்ம மனசு முழுக்க என்ன எண்ணங்கள் ஒரே இந்திரிய விஷயங்கள் தானே இருக்குது அதைத்தானே பார்த்துன்னு இருக்கோம் இனி அடுத்த சாப்டர் சொல்ல போகிறது பராக்கு பார்த்து பார்த்து நாசமாக போகாதே பிரத்யக்க புரிஞ்சிக்கோ பராக்கை பார்த்து பார்த்து பராக்கை பார்த்து பார்த்து உருப்பிடாமல் போயிடாதே பிரத்யேக பாரு பிரத்யேக கவனி பராக்குன்னா என்ன எப்போவுமே சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் யாரை பற்றியாவது பேசிகிட்டு எதை பற்றியாவோ சொல்லிகிட்டே சொல்கிறவனை பற்றி இப்போ யோசிக்க வேண்டாமோ சொல்கிறேன் நான் யாருங்கிறது தெரிஞ்சுக்காம என்னத்தையோ சொல்லின்றே இருந்தால் பொழுதாக போயின்ட்டுருக்கு பொழுதாக அப்புறம் சம்சாரம் வரதான் செய்யும் குரு தசை சனி தசை வரும் ஆஹ அத்தையவ ஒரே எக்ஸ்ட்ரோவர்டடாக இருக்கிறதுனால தான் இது புரிய மாட்டேங்கிறது எத்தனை தடவை சொன்னாலும் புரிய மாட்டேங்கிறது அது நேற்றுக்கு சொன்னேன் குரு வந்து உபதேசம் பண்ணினாலும் புரிய மாட்டேங்கிறது ஆனால் உபதேசம் பண்ணாட்டாலும் சொல்லி கொடுக்க வேண்டாம் நேச்சுரலாக சரீர தேகாத்ம புத்தி இருக்குது தேகாத்ம புத்திக்கு யாரும் டீச் பண்ண வேண்டாம் அது ஸ்வாவமாகவே இருக்குது ஜீவாத்ம புத்திக்கு டீச் பண்ண வேண்டியிருக்கு பரமாத்ம புத்திக்கு டீச் பண்ண வேண்டியிருக்கு சொல்லி கொடுத்தாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் ஏன்னால் அவ்வளோ தூரம் விஷய ஆசக்தி இருக்குது புறத்துற இந்த உலக பொருள்களில் அவ்வளோ தூரம் அட்டாச்மெண்ட் இருக்கு ஆஹா விஷய ஆசக்தி இருக்கிறதுனால பாஹ்ய பிரவர்த்தி இருக்கிறதுனால பகிர்யோகத்துவ புத்தி இருக்கிறதுனால அந்தர்யோகத்தில் கூட பகிர்யோகம் தான் நடக்கிறது அந்தர்யோகம் ப்ரோக்ராம் ஆனால் நம்ம வேறு எதையா இருந்தோம்னா என்னாகும் பகிர் யோகம்தான் அந்தர்யோகத்தை நம்ம ஆத்மாவோட சம்பந்தம் வைக்கிறதுக்கு பேர் தானே அந்தர்யோகம் பகிர் என்ன விஷயத்தோட சம்பந்தம் வைக்கிறதுக்கு பேர் பகிர்யோகம் அந்தர்யோகத்துக்கு ஆப்போசிட் பகிர் யோகம் பகிர் யோகமாக இருக்கிறதுனால நம்மளை பற்றின உண்மை நமக்கு விளங்குறது இல்லை அதனால சொல்கிறார் அதை சொன்னார் இதெல்லாம் பார்த்துட்டோம் நேற்றுக்கு ஆகவே திருஷ்யத்தே ட்வக்ரியா புத்தியா சூக்ஷ்ம தரிசிபிஹி அதனால் அவங்க தான் என்ன பண்ணுறாங்க இந்திரியங்களை காட்டிலும் இந்திரிய விஷயங்கள் இந்திரிய விஷயங்களை காட்டிலும் மனசு மனசை காட்டிலும் புத்தி புத்தியை காட்டலும் இதை அப்படியே சொல்ல சொல்ல அது மனசை அதை நினைக்கிறது அந்த விற்த்தி வியாபிக்கிறது சமஷ்டி புத்தியை வியாபிக்கிறது விற்த்தி உபதேசம் பண்ண பண்ண அப்புறம் மாயையை வியாபிக்கிறது அப்புறம் சைத்தன்யத்தை வியாபிக்கிறது சைத்தன்யம் யார் நான் தான் நான் என் முன்னாடி என் விள விளக்கத்தூக்கி என் மூஞ்சிக்கு நேரம் காமிச்சா யார் தெரியும் என்ன தான் தெரியும் அதனால் நான் யாரை மனசில் யாரை நினைக்கிறேன் நான் என்னையே நினைக்கிறேன் என்னையே நினைக்கிற போது என்னத்தான் எனக்கு தெரியும் என்ன நான் எனக்கு தெரியலேன்னு ஒன்று சாஸ்திரம் சொல்கிறது எனக்கு ஹெல்ப் பண்ணுறது அதனால நான் புரிஞ்சுக்கிறேன் என்னையே எனக்கழித்த நின்னையானும் நினைவனே புரிஞ்சு நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் உபநிஷத்தோட்டு நமஸ்காரம் என்னையே எனக்கு புரிய வச்ச உன்னை நமஸ்காரம் பண்ணுறேன் அதுக்கு சகாயம் பண்ணுறது சாஸ்திரம் சூக்ஷ்மம் திருஷ்டும் சீலம் ஏஷாம் தே சூக்மதர்சினா பண்டிதைஹி ஆத்மாவை தெரிந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டார் அப்புறம் நேற்றுக்கு அப்புறம் கடைசியாக இந்த மந்திரத்தை பார்த்தோம் அதுக்கு தியான முறை சொல்லி கொடுக்குறார் ஆக இந்திரிய பிரபிலாபன யோகா ஒடுக்கிறது ஒடுக்கிறதுன்னா ஏன் வச்சுங்கோ ஒன்று ஒன்றும் உண்மை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது என் என்னுடைய கவனமெல்லாம் உலக துவைத்தத்தை நோக்கி போச்சுன்னா என் மனசில் சாந்தி போயிடும் என்னோடய கவனம் அத்வைத்தத்தை நோக்கி போச்சுன்னு சொன்னால் சாந்தி விருத்தியாகிடும் அந்த கரணத்தில் ஆகையினால புறநோக்கு வேண்டாம் அகநோக்கு முகத்தில் கண்கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு பார்ப்பதே ஆனந்தம் திருமந்திரம் முகத்தில் கண்கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு பார்ப்பதே ஆனந்தம் ஆகையினால உள்நோக்கி உள்நோக்கினா ஞாபகம் உள்ள ஒன்று கண்ணை மூட வேண்டாம் சொல்கிற போதே யோசிக்கிறது தானே நான் பேசிகிட்டு இருக்கேன் உங்கள் மனசில் என்ன எண்ணம் தோன்றுறது இந்த பேச்சை கேட்டுருக்கிறதுனால ஒரு ஒருத்தரும் என்ன பண்ணுறோம் நம் ஸ்வரூபத்தைத்தான் நினைக்கிறோம் வேற ராமரை பற்றினு நினைக்கல கிருஷ்ணரை பற்றினு நினைக்கல தக்ஷாமூர்த்தியை பற்றினு நினைக்கல நாமரூபத்தையே நினைக்கல நாமரூப சாட்சியைத்தான் நினைக்கிறோம் சர்வ விற்பி சாட்சி மனசில் இருக்கிற எண்ணங்களுக்கு எது சாட்சியோ அதை எண்ணுகிற எண்ணந்தான் பிரம்மஞானம் ஆத்ம ஜானம்னு பேர் சாட்சி ஜானம் அந்த சாட்சி ஜானத்தையும் பிரகாசப்படுத்துறது எது நான் சாட்சிதான் சாட்சியை பற்றின அந்தகரண விற்பி ஞானத்தை பிரகாசப்படுத்துறது எது சாட்சிதான் என்னை பற்றின அறிவை என்னை சார்ந்திருக்கிற மனம் என்னை பற்றி அறிவை கொடுக்கிறது என்னை பற்றி அறிவை கொடுக்கிறது என்னை பற்றி அறிவை ஒளிர்விப்பது எதுன்னா நான் தான் எரிகின்ற விளக்கால் கண்ணால் இருட்பொருள் காண வேண்டும் தெரிகின்ற பரிதி காண சென்றில் கண் ஒன்றே போதும் விரிகின்ற ஜகத்தைக்கான விற்த்தியும் பலமும் வேண்டும் புரிகின்ற விற்பி ஒன்றே போதும் மெய்ப்பொருள் காண்போர்க்கே கைவல்யன் அவனிது என்ன சொல்கிறதுன்னு கேட்டால் இருட்டில் ஒரு பொருள் இருக்குன்னு சொன்னால் அதை பார்க்கறதுக்கு வெளிச்சமும் வேணும் கண்ணும் வேணும் எரிகின்ற விளக்கால் கண்ணால் இருட்பொருள் காண வேண்டும் விளக்கை பார்க்கணும் வச்சுக்கோ சிம்பிளா சொல்றோம் அது அவர் பெருசா சொல்லணுங்கிறதுக்காக சூரியனை எடுத்துனுட்டார் எரிகின்ற விளக்கால் கண்ணால் இருட்பொருள் காண வேண்டும் இருட்டில் இருக்கிற பொருளை பார்க்க வேண்டுமானால் விளக்கும் வேண்டும் கண்ணும் வேண்டும் கண்ணில்லாமலும் பொருளை பார்க்க முடியாது கண்ணிருந்து விளக்கில்லை என்றாலும் பொருளை பார்க்க முடியாது விளக்கும் தேவை கண்ணும் தேவை சூரியனை பார்க்கறதுக்கு என்ன வேணும்னா லைட்டாக வேணும் தெரிகின்ற பருதி காண சென்றிடில் கண் ஒன்றே போதும் விரிகின்ற ஜகத்தை காண விரத்தியும் வேண்டும் இது கொஞ்சம் டெக்னிக்கல் அப்புறம் உலகத்தை பார்க்குறதுக்கு தாட்டு வேணும் தாட்டில் ரிஃப்ளெக்ட் பண்ணுற சைத்தன்யமும் வேணும் பிரதிபிம்ப சைத்தன்யம் வேணும் ஆனால் ஆத்மாவை பார்க்குறதுக்கு என்னது வேணும்னா விற்பி ஒன்றே போதும் மெய்ப்பொருள் காண்போர்க்கு ஆ தாட் எண்ணம் ஒன்றே போருமா எண்ணத்தில் இருக்கிற தேவையில்லையே நடத்த இப்போ சூரியனுக்கு முன்னாடி மெழுகுவத்தியை காமிச்சா அந்த மெழுகுவத்திக்கு எவ்வளோ மகிமை மெழுகுவத்தியோ ஒரு விளக்கையோ சூரியனுக்கு முன்னால் காட்டுறேன் அது இந்த சூரிய வெளிச்சம் எவ்வளோ டாமினேட் பண்ணும் இதுக்கு எதாவது மதிப்பு இருக்கா அது மாதிரி தான் மனம் என்ன நோக்கி திரும்புகிறபோது மனசுக்கு அவ்வளோதான் மரியாது மெழுகுவத்தி சூரியனுக்கு முன்னால் சூரியனுக்கு முன்னால் மெழுகுவத்திக்கு எவ்வளவு மதிப்போ அவ்வளவுதான் மதிப்பு என்ன நோக்கி மனம் திரும்புகிறபோது மனசுக்கு மதிப்பு அவ்வளோதான் நான் சூரியன் நானாக நான் இல்லை சைத்தன்யம் நான் தான் இந்த பா பாடி மைண்டுக்கு இதெல்லாம் இல்லை ரூபம் கிடையாது நாம ரூபம் கிடையாது மனசும் கிடையாது புத்தியும் கிடையாது அது என்ன நோக்கி மனசை திரும்புகிற போது மனசு மெழுகுவத்தி மாதிரி தான் மனதுக்கு மதிப்பு கிடையாது அப்போ தான் என்னது நான் எண்ணங்களுக்கெல்லாம் எண்ணங்களுக்கே மதிப்பில்லைங்கிற எண்ணம் வந்துவிடுறது எண்ணங்களுக்கே மதிப்பில்லைங்கிற எண்ணம் வந்துடுறது ஏன்னா எல்லா எண்ணங்களையும் ஒளிர்விக்கின்ற எண்ணெய் எண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று எண்ணுகிறேன் அது என் மைண்டோட நேச்சர் அது எண்ணினா என்ன எண்ணாட்டி போனால் என்ன நமக்கு என்ன எண்ணுவது என்பது மனதின் இயல்பு திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறது மைண்டோட நேச்சர் அது அது திங்க் பண்ணுறதோட அதோட ஏன் நான் என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் என்ன ஏன் ஜாயின் பண்ணிக்கணும் மனதின் இயல்பு எண்ணுவது எண்ணுவதோடு என்னையே நினைத்து கொள்ள வேண்டும் ஆகையினால நான் எண்ணங்களை மதிக்கப் போவதில்லை அது எத்தகைய உயர்ந்த நல்ல எண்ணங்களாக இருந்தாலும் சரி ஏன்னால் நல்ல எண்ணங்கள் இருந்தால் கொஞ்சம் தேவையில்லாதும் வரத்தான் செய்யும் ஆகையினால் அந்த டிவி மாதிரி நல்ல ப்ரோக்ராம் பார்த்துருந்தாலும் நடுவு நடுவில் அட்வர்டைஸ்மெண்ட் வர மாதிரி எதாவது வரத்தான் செய்யும் அதனால் எண்ணங்களை நான் பொருட்படுத்த போகிறதே இல்லை ஆத்மக்யானம் அழிஞ்சதுக்கு பிறகு அதுக்கும் மதியில் மதிப்பில்லை பிணஞ்சுடு தடிப்போல் எண்ணங்களை வச்சே என்னை என்றேன் அப்புறம் எண்ணெய் புரிஞ்சின்றதுக்கு பிறகு எண்ணங்களையே நான் மதிக்கிறத விட்டுவிடுறேன் கட்டையை வச்சுண்டு பிணத்தை சுடுறாங்கன்னு சொல்லுவாங்களே அப்புறம் கடைசியில் அதையும் போட்டுருவான் அது மாதிரி பிணஞ்சுடு தடிப்போல் ஜலம் கதக்கற எணுவத்து ஆத்மபத்தில் படிச்சுருப்பீங்க வந்துவிட்டுதான் தெரியாது எனக்கு அந்த ஸ்லோகம் அஜான கலுஷம் ஜீவம் ஞானாபியாசாத்வி நிர்மலம் கிருத்வாஜானம் ஸ்வயம் நஷ்யேத் ஜலம் கதகரேணுவத்து இந்த தேத்தாங்குட்ட பொடி ஜலத்தில் போட்டோமானா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துண்டு அதுவும் போயிடும் அது மாதிரி இங்கே சொல்கிறார் அதாவது அகம்பிரம்மாஸ்மிங்கிற ஜானத்தை அடைஞ்சதுக்கு பிறகு அகம்பிரம்மாஸ்மிங்கிற விறத்தி ஜானமும் மித்யா அந்த எண்ணமும் ஒரு தோற்றம் தான் தே புரிஞ்சதுக்கப்புறம் தேவையில்லை அதுக்கப்புறம் இந்த இந்த உடம்பு மனசை நம்ம என்ன பண்ணலான்னா ரசிக்கலாம் இதோட அபிமானம் இல்லாமல் இதை ரசிக்கலாம் ஆக என்ன பண்ணுறது அதுக்கு வாக்க மனசில் ஒடுக்குன்னர் வாக்க மனசில் ஒடுக்கு மனசை புத்தியில் ஒடுக்கு எச்சேத் வாங் மனசி பிராஜா பிராஜன என்வணமனனம் செய்தவன் பிரகா பிராஜா இந்த ஸ்தித பிரஜான்னு சொல்கிறோம் இல்லையா ஆத்மான பிரம்மத்வேன ஜானாதி ஜீவாத்மாவை பரமாத்மாவாக புரிந்து கொள்வது ஞானம் அதை அதில் சந்தேகம் புரிந்து கொள்வது என்னது ந மனநத்தினால் பெறப்படுறது பிரஜா நிதித்தியாசனம் முடிஞ்சதுன்னா ஸ்தித பிரஜா ஜா ஜாதி இது ஜிரஷேண ஜாணாதி இது பிரஜா ஸ்திரதையா பிரகர்ஷேண ஜானாதி ஸ்தித பிரஜா அறிவதால் ஞா சந்தேகமில்லாமல் அறிவதால் பிரஜா நன்கு தெளிவாக அதில் உறுதியாக இருப்பதால் இயல்பாகி விட்டதால் ஸ்பான்டேனியஸ் அது நேச்சராகவே இருக்குது அவனுக்கு ஆகையினால அது என்னென்னா ஸ்தித பிரஜாக துக்கேஷு அனுத்விக்ன மனாக சுகேஷு விகத ஸ்பிருகா வீத்த எஸ் சர்வற்ற அனபிஸ்னேக தத்தத் பிராபிய சுபாசுபம் நாபிநந்ததி ந்வேஷ்டி தசிய பிரஜா பிரதிஷ்டிதா எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் ஆக என்ன சொல்கிறார் வாக்க மனசில் ஒடுக்குங்கிறார் வாக்கு மனசில் ஒடுக்குன்னா என்ன அர்த்தம் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதே அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதுன்னா நீங்கள் சொன்னதெல்லாம் நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சொல்லக்கூடாது பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது வாக்குக்கு முக்கியத்துவம் கொடுக்காது ஏன்னா வாக்கு ஒரு கரணமே தவிர வாக்கே கர்த்தாக கிடையாது நாம் கிடையாது ஐ ஹாவ் ஸ்பீக்கிங் எனது ஸ்பீக்கிங் கெப்பாசிட்டி ஐ ஆம் நாட் நான் பேசுகிற சக்தியை உடையவனாக இருக்கிறேன் ஆனால் நான் பேச்சு அல்ல பேச்சு என்னை சார்ந்திருக்கிறது நான் பேச்சு அல்ல அறிவு என்னை சார்ந்திருக்கிறது நான் அறிவு இல்லை அறியாமை என்னை சார்ந்திருக்கிறது நான் அறியாமை இல்லை அதுதான் சங்கராச்சார அவித்யாவையும் அறியறதுனால இப்படி சொல்லிருக்காருங்க அறியாமையும் அறிகின்ற அந்த அறிவை அறியாமல் இருப்பது மாயினர் அறியாமையையும் அறிகின்ற அறிவை அறியாமல் இருப்பது மாயை அப்படின்னு புரியதாக அறியாமையையும் அறிகின்ற அறிவை அறியாமல் அறியாமை மாயை சொல்லணும் ஆ வாக்க மனசில் ஒடுக்குன்னா என்ன அர்த்தம்னா வாக்கு மித்தியா உபநிஷத்து வாக்கெல்லாம் தெய்வீ வாக்குன்னு வேறு சொல்லுவோம் இதெல்லாம் தெய்வீ வாக் தெய்வீகமான சொற்கள் ஆனால் எந்த சொற்களாக இருந்தானே சொற்கள்ங்கிறது சொற்கள் அல்லது வாக்கு அல்லது பேசுகிற சக்தி எதாக இருந்தாலும் சரி அதை வந்து மனசில் ஒடுக்கு வாக்குங்கிறது உபலட்சணம் எல்லாத்துக்கும் கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் எல்லாத்தையும் மனசில் ஒடுக்கு இங்கே வாக்குங்கிறது பேருக்கு எல்லா இந்திரியங்களையும் சேர்த்துக்கணும் வாக்பாணி பாதபாயு பஸ்தம் அப்புறம் வந்து ஸ்ரோத்திரம் தொக்கு சக்ஷு ரசனா கிராணம் ஆக பஞ்ச ஞானேந்திரியங்கள் பஞ்ச கர்மேந்திரியங்கள் பஞ்ச ஒடுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் ஒடுக்குன்னா என்ன அதில் அதை அதை கவனிக்காதே அதை கண்டுக்காது அதுக்கு ரியாலிட்டி கொடுக்காது அதுக்கு முக்கியத்துவம் தராது அப்படி இதுக்கே முக்கியத்துவம் தராதன்னா இதோட ஆப்ஜெக்டுக்கு புரியுறதோ இதுக்கே முக்கியத்துவம் தராதேன்னா சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு ரியாலிட்டி கொடுக்காதே அப்படின்னு சொன்னால் சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸுக்கு ரியாலிட்டி கொடுக்க வேண்டாம்னு என்ன உன் சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு ரியாலிட்டி கொடுக்காதே உன் சென்ஸ் ஆர்கன்ஸோட உன்னை சேர்த்துக்காதே உன் சென்ஸ் ஆர்கன்ஸை நம்பாதே அது உனக்கு சத்ரு உனக்கு நல்லது பண்ணுற மாதிரி உன்னை குழியில் தள்ளுறது ஆக உன்னுடைய மெய்வாய் கண்மூக்கு செவி இவைகளை வாக்பாணி பாத என்னது கை கால் எருவாய் கருவாய் பேச்சு இவைகளை மதிக்காதே அதோட உன்னை இணைச்சிக்காதேன்னு அர்த்தம் அது பாட்டுக்கு இருந்துட்டு போய்ட்டு கிருஷ்ணர் அழகா சொல்கிறார் அஞ்சாவது அத்தியாயத்தில் கடைசியில் ஸ்பர்ஷான் கிருத்வா பகிர் பாஹ்யான் சக்ஷுச்சைவாந்தரேவோ பிராணாபானவுசமௌ கிருத்வா நாசாபியந்தர சாரிணவு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு அஞ்சாவது வித்தியாயத்தில் கடைசியில் சொல்கிறார் இருபத்தி ஆறோ இருபத்தேழுயோ வருது ஸ்லோகத்தில் இருக்குது என்ன சொல்கிறனா வெளி விஷயங்களை வெளியிலே வையுங்கிறார் செருப்பை வெளியில் விடுற மாதிரி வெளி விஷயங்களை வெளியிலே வையினா இது செருப்பு காலில் இருக்குது கழட்டி என்ன பண்ணுறதுனா இதுக்கெல்லாம் நீ இதோட உன்னை சேர்த்துக்காதே உன் உடம்போட உன்னை சேர்த்துக்காதே உன் க உன்னை சேர்த்துக்காதே அது அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம் அதோட சேர்த்துன்னு என் கண்ணு தெரியலையேன்னு சொல்லாதே என் காது மந்தமாகிட்டேன்னா வயசாகிடுத்துனா மந்தமாக தான் செய்யும் இல்லை இல்லை எனக்கு ரொம்ப நல்லா கேட்கும் ஒரு காலத்தில் இப்போ கேட்க மாட்டேங்கிறது ஆமாம் ஒரு காலத்தில் கேட்கும் இப்போ கேட்காமல் இருக்கிறதானே தர்மம் அது தர்மம் தான் தெரியும் ஆனால் கேட்க மாட்டேங்கிறது என்ன நம்ம ஓடிட வேண்டிதான் அதுக்கு எதாவது பரிகாரம் இருக்கா ஜபம் இருக்கா சாகரை தான் பரிகாரம் இல்லாட்டி தூங்குறது தான் பரிகாரம் என்ன பண்ண முடியும் இல்லாட்டி ஏதாவது ஒரு டோஸ் போட வேண்டிதான் சாப்பிட வேண்டிதான் வயசாக எடுத்தேன்னு கவலைப்பட்டால் என்ன பண்ணுறது வயசாகிறது தர்மம் தானே இந்த ஜரா வந்து இதுக்கு உள்ளது தானே இதோட தர்மம் தானே ஆனால் நம்மளால் ஒத்துக்க முடியல நம்முடைய ஜராவஸ்தையை நம்மளால் ஒத்துக்க முடியல யுவாவஸ்தையை மாத்திரம் ஒத்துக்கிறோம் இளமையாக இருக்கிறத மாத்திரம் ஒத்துக்கிறோம் முதுமையே ஒத்துக்க முடியல இப்போ முதுமையை ஒத்துக்கலேன்னு சொன்னால் அப்போ இளமையை ஒத்துக்காமல் இருக்க பழகிருக்கணும் பழகலை அதனால தான் இளமையில் கல்லாக இருந்தால் முதுமையில் மண்ணு தான் இளமையிலேயே படித்து வச்சுக்கணும் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும் வயசான காலத்துக்கு ப்ரிப்பரேஷன் எங்கே எப்போ பண்ணுறது வயசான காலத்துக்கு எல்லோரும் பேங்கில் பணத்தை போட்டு வச்சுட்டுருக்காங்க பணம் காப்பாற்றணும் பணம் காப்பாற்றுறதா நிஜமாக சொல்லுங்கள் வயசான காலத்தில் பணம் ஆபத்தாகவே போயிடுச்சு சில பேர் நான் எப்படின்னு தெரியாது எனக்கு பணத்தை வச்சு பண்ணிவிடலான்னு நினைக்கிறோம் பணத்தை வச்சு வாட்டியும் காரியம் பண்ணிக்க முடியல கஷ்டம் இருக்குது நிறைய பேர் சிரமப்படுறத பார்த்துட்டு தான் இருக்கும் நம்ம வந்து நல்ல அன்பான உறவுகளைத்தான் சம்பாதிக்கணும் அது சம்பாதிச்சா தான் கடைசி காலத்தில் நம்ம அன்பான உறவுகளை சம்பாதிக்கணும்னா நம்ம அன்பான உறவுகளை உருவாக்கி வச்சுருக்கணும் சின்ன வயசுலேயே உருவாக்கி வச்சுருந்தா நமக்கு வயசான காலத்தில் அது உதவி பண்ணும் எதிரதா காக்கும் அறிவினார்கில்லை அதிர வருவதோர் நோய் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கடும் சரி இந்த ஸ்மந்திரத்தோட அர்த்தம் அ எச்சேத் வாங் மனசி பிராஜ்யா பிராக்யன் ஸ்ரவணம் இந்த முமுக்ஷு ஜிக்யாசு ஸ்ரவணம் பண்ணினவன் வேதாந்தம் படிச்சிருக்கான் தாத்பரியம் புரிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் மன்னனமும் பண்ணிவிட்டான் சந்தேகம் அத்வைதம் பிரம்ம சர்வம் பிரம்மமயம் புரிஞ்சாச்சு ஆகையினால் இதில் இந்த பேதத்தில் இருக்கிற இதை ஆடரை குறைச்சுட்டே வரான் இந்திரியங்களையெல்லாம் இந்திரியங்கள்லாம் மித்யா மித்யாத்வ நிச்சயம் அப்புறம் அடுத்தது என்னென்ன மனசில் மனசை நினைக்கிறோம் மனசுலையும் எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது புத்தியில் ஞான ஆத்ம நீச்சே மனசு மித்யா அப்புறம் வந்து புத்தி மித்யா அப்புறம் என்னதுண்ணா புத்திக்கு அப்புறம் என்னென்னா டோட்டல் மைண்டு இண்டிவிஜுவல் மைண்டு வந்து என்னதுண்ணா சூப்பரிம்போஸ்டு அன்றியல் ஒரு தோற்றம் அப்படின்னு புரிஞ்சாச்சு அப்புறம் சமஷ்டி புத்தி அதையும் நெகேட் பண்ணு இது ஞாபகம் ஸ்தூலம் இல்லை சூக்மம் சமஷ்டி சூக்ஷ்மம் வஷ்டி சூக்ஷ்மம் சமஷ்டி சூக்ஷ்மம் வியி ஸ்தூலத்தை நிஷேதம் பண்ணி ஞானேன்னு நிஷேதம் இது பேர் சமஸ்கிருதத்தில் பாதான்னு பேர் பாதானா நெகேட் பண்ணுறது அறிவால் நீக்குதல் நிஜமாகவே நீக்கலை இப்போ நான் என்ன சொல்கிறேன் நகையில் நீங்கள் நகையை பார்த்துட்டே இருக்க நகையை நீக்கி தங்கத்தை பாருங்கள் அப்படின்னா என்ன பண்ணும் அதை உடைக்கணுமா என்ன இப்போ துணி முழுக்க நூல் இருக்குன்னா நீங்கள் எல்லோரும் துணியிலிருந்து நூலை பெரியங்கள்னா என்ன பண்றது கிழிக்கணுமா புரிஞ்சுடா போடை என்பது வெறும் சொல் மாத்திரமே நூல்களை தவிர இதில் ஒன்றும் இல்லை நூலும் பருத்தி பருத்தி பஞ்சு பஞ்சுக்கு மூலம் என்ன போயிட்டே இருக்க வேண்டிதான் அதுதான் நோக்கரிய நோக்கு எந்த பொருளை எடுத்தாலும் சரி ஒரு ஆலமரத்து விதை போருமே ஆலமரத்தோட ஒரு விதையை பார்த்தா இவ்வளோ பெரிய ஆலமரம் துணூண்டு கடுகை விட சின்னதாக இருக்குது அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய விரக்ஷமா பீஜஸ்யாந்த ரிவாங்குரோர் ஜகதிதம் பிராக் நிர்விகல்பம் ஆசீத் அப்புறம் அதையும் என்ன பண்ணுறதுன்னா தத்ய்சே சாந்த அதை சாந்த அதை ஒடுக்குங்கிறார் ஒக்குன்னா என்ன அர்த்தம் நீக்குன்னு அர்த்தம் அதில் இருக்கும் உண்மை என்னும் எண்ணத்தை நீக்கு உனது இந்திரியங்கள் உண்மை என்னும் எண்ணத்தை நீக்கு உன்னுடைய மனம் உண்மை என்னும் எண்ணத்தை நீக்கு உன்னுடைய அறிவு உண்மை என்னும் எண்ணத்தை நீக்கு சமஷ்டி எல்லாருடைய எண்ணங்களும் உண்மை இல்லை என்று ஏன்னா ஏன் எண்ணத்தை மாத்திர நீக்கி என்ன பண்ணுறது எல்லாருடைய உண்மை அல்ல என்று நீக்கு எல்லோருடைய மனமும் உண்மையல்ல என்று நீக்கு எல்லோருடைய அறிவும் உண்மையல்ல என்று நீக்கு என்ன இருக்குண்ணா பூர்ணமே அவசிஷத்து எல்லாத்தையும் வெங்காயத்தை உரித்து உரித்து பார்த்தா என்ன இருக்குன்னா கதலி ஸ்தம்பத்து நிசாராகங்கிறார் சங்கராஜர் வாழை மரத்தை வாழைத்தண்டை உரிக்க உரிக்க என்ன இருக்குண்ணா ஒன்றும் இல்லை கடைசியில் இல்லை வந்தது தனியும் அப்படின்னா அந்த ஆதார சத்தியம் அதை ஆழமாக நினச்சிட்டு அது நினைக்காமல் நினைந்து ஏன்னா நினைக்கிறதும் உண்மை இல்லைன்னு நினைக்கணும் அதுதான் கஷ்டம் அதான் நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்வாம் பவத் தொடக்கைன்னா என்ன அர்த்தம் இந்த சம்சாரத்தினுடைய தொடர்ச்சி மறுபடியும் பிறப்பு மறுபடியும் இறப்புங்கிறதான் பவத் தொடக்கை சம்சாரத்துக்கு சரியான தமிழ்சொல் பவத் தொடக்கை ஆனால் பவங்குறதும் சம்சாரம் பவங்குற சப்தம் சம்ஸ்கிருத சப்தம் அதில் பவம்னு சொன்னாலும் சம்சாரம் தான் அர்த்தம் சம்சார தொடர்ச்சிங்கிற சம்சாரச் சுழல் பிறவி சுழல் சரி ஆக சாந்த ஆத்மனி அமைதியான அந்த பிரம்மனில் ஒடுங்கு ஆக வாக்கை மனதில் ஒடுக்கு மனதை புத்தியில் ஒடுக்கு புத்தியை சமஷ்டி புத்தியில் ஒடுக்கு சமஷ்டி புத்தியை சாந்த ஆத்மாவில் ஒடுக்கு அவ்வளோதான் முடிச்சுட்டார் ஆ ஆத்மா இருக்கா இல்லையா நச்சிகேஷோட கேள்விக்கு ஆத்மாவில் தான் இருக்குங்கிறார் அதுலேருந்து தான் எல்லாம் வந்திருக்கு ஆத்மா இருக்கா இல்லையான்னு கேட்காத உடம்பு தான் வந்து போகிறது ஆத்மா எப்பொழுதும் நித்திய சித்தமாக இருக்குது இருக்குன்னே சொல்லிட்டார் நஜாயத்தே பிரியத்தையவா கதாட்சித்து ஆத்மாவுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லையுன்னு சொல்லிவிட்டார் இதுக்கு முதல் வழியிலேயே சொல்லியாச்சு ஆஹா அந்த மந்திரத்திலாம் பாடும் அப்போ தான் தெரியும் சங்கராஜர் கேள்வி கேட்டிருக்கார் என்னது இந்த ஆத்மா விளங்காதுன்னு சொல்கிறீங்க இதுக்கு முதல்ல வந்து மத்வா தீரோன்னு சுவச்சத்தின்னு இருபத்தி சொன்னீங்க தெரிஞ்சு துன்பத்தை ஜெயிக்கிறான் நீங்கள் என்ன கான்ட்ரடிக்ஷனாக இருக்கே அப்படின்னு சங்கராஜரை கிளப்புறார் அந்த மந்திரத்தில் ஒரு மாதிரி பேசுகிறீங்க இந்த மந்திரத்தில் ஒரு மாதிரி பேசுகிறே என்ன மீனிங் அப்படின்னு கேட்டால் அதுக்கு விளக்கங்கள்லாம் சொல்கிறார் இது பக்குவம் இல்லாதனால தெரியலே சம்ஸ்கிருத மனசு வந்து பக்கு அசம்ஸ்கிருத புத்தே அவிஞேயாத் நகாசத்தைத்யம் திருஷ்யத்தை தூ சம்ஸ்கிருத்தையா அக்ரியா அக்ரியா பண்பட்ட மனதிற்கு இந்த உண்மை விளங்கும் பண்படாத மனதிற்கு இந்த உண்மை விளங்குவதில்லை இதை பூர்த்தி பண்ணுறேன் இந்த பதிமூணாவது மந்திரம் நிதித்தியாசனம் ஆத்ம தியானம் உட்காந்து பொறுமையாக பண்ணுற இது அதுக்கு ஒரு வழி சொல்லி கொடுத்துருக்காரு எல்லாம் கீதையில் ஆறாவது அத்தியாயத்தில் சொன்னது தான் இங்கே ஒரு மாதிரி சொல்லியிருக்கு எல்லாம் பிரவிலாபனம்னு பேர் ஒன்று ஒன்றுல இருக்கிற ஐடென்டிஃபிகேஷனை ரிமூவ் பண்ணுறது எதெல்லாம் நம்ம ஒட்டின் இருக்கோமோ அதில் இருந்து விடுபடுறது இதெல்லாம் அறிவால் பண்ணுறது தான் நான் சொன்ன மாதிரி பாதான்னு பேர் பாதான்னா நெகேட் பண்ணுறது நீக்கிறது எல்லாம் புத்தியில் பண்ணுற வேலை தான் ஒன்றும் இது கிடையாது ஃபிசிக்கலாக ஒன்றும் இல்லை அறிவால் பண்ணுறது என்ன காக்னெட்டிவ் சேஞ்சா அப்படி சொல்கிறாங்க இங்கிலீஷில் காக்னெட்டிவ் சேஞ்ச் அதில் நம்ம புரிஞ்சுட்டுருக்கிற முறையை மாற்றிவிடுறது நம்மளை பற்றியும் உலகத்தை பற்றியும் நாம் எப்படி புரிஞ்சுகிட்டுருக்கோம் பார்த்து புரிஞ்சுட்டுருக்கோமோ எல்லோரும் எப்படி நினைக்கிறோமோ அது உண்மை இல்லை சாஸ்திரம் சொல்கிறது உண்மை சாஸ்திரம் சொல்கிற உண்மை நமக்கு புரியாதது காரணம் நமக்கு பக்குவம் இல்லாது அரியம மாயை ஏத நீர் அசங்க தி தரிமாய தமேம் புருஷம் பிரப்து பிரசா புராணி அது குணங்குல சொல்லமோகா சித்தோஷா அதாத்ம விவ்வகா யமுக் சுகது ியமூாா பதம தவ சுன்கு சீங்கரவை தேஜஸ்வினீ துமாவிஹை ஓம் ஷாந்திஷாஹரி ஓ அய்யுள்ளே நிற அனந்தமங்கண்டயே உபதேஷிக்க